ओका यननी सर्वंग जनक शंकरो देवस्थ वंदे कुंजराननम या देवी स्तूयते नि सामेवसतु जिह्वाग्रे ब्रह्म सरस्वती श्रीदक्षिणासुदेश्रम ஐபாயன முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கிமா வித்தியை தவிரம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டூன் சந்தமான மேவச்ச சாா் மேவே விதையிரவிணம் மேவெவோயோ வம்ச ஷிபோ மோ நமோ குருபியோபர பிரீஹரிம் பரமானம் உபேஷ்டாரமீஸ்வரம் வலோகா காரணம் தம் நம்ம युक्तेन, பத்தாவது ஷ்லோக்கா नोत्पद्यते विना ज्ञानं, ியான பிரச்சித் ஆசிரியர் இந்த ஷாஸ்திரத்துக்கு விஷயம் அபரோட்சானுபூதி என்று சொல்லி இந்த சாஸ்திரத்தை படித்து பயனடைவதற்கான தகுதி சாதன சதுஷ்டயம் விவேகம் வைராக்கியம் சமம் முதலான குணங்கள் முமூக்ஷத்துவம் இதெல்லாம் சொன்னார் அதெல்லாம் படிச்சுட்டோம் நாம இந்த சாதனத்தை அடைந்த ஒரு மனிதன் ஞானம் அடைவதற்காக மோக்ஷத்தை அடைவதற்காக அதற்கான சாதனமாகிய ஞானத்தை அடைவதற்காக விசாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னார் ஆக இங்க ஒரு விஷயம் புரிகிறது நமக்கு மோக்ஷத்துக்கு சாதனம் ஞானம் ஞானத்துக்கு சாதனம் விசாரம் விசாரம் தவிர வேறு எது பண்ணினாலும் ஞானம் வராது ம் வேறு ஏதாவது சாதனங்களை பண்ணுறதுனாலையோ கர்மாவோ உபாசனைகளோ பண்ணுறதுனால ஞானம் வராது ஞானம் வரணும்னா அதற்கான சாதனத்தை உபயோகப்படுத்தணும் சாஸ்திரத்தில் பிரமாணம்னு ஒன்று சொல்கிறோம் பிரமாணம்னா அறிவை தரும் கருவி அணம்னு சொன்னால் கருவி பிரமான்னு சொன்னால் அறிவுன்னு அர்த்தம் அறிவை தரும் கருவி நிறத்தை பற்றிய அறிவை தரும் கருவி கண் இல்லையா நிறத்தை பற்றிய அறிவை தரும் கருவி கண் நம்ம உள்ளுக்குள்ள ஒருத்தருக்கான் யாரு எப்படின்னு தெரியல அவன் என்ன பண்றான்னா கண்ணுங்கிற ஒரு கருவி மூலம் நிறத்தை பற்றிய அறிவை பெறுகிறோம் வேறு எதுனாலேயாவது நிறத்தை பற்றி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணி பாருங்களோ ஆஹா கண்ணுங்கிற கருவி மூலமாகத்தான் நிறத்தை பற்றி அறிய முடியும் காதுங்கிற கருவி மூலமாகத்தான் காதுன்னா இது இல்லை அதில் கேட்குற சக்தி வேலை பண்ணணும் கண்ணுனா வெறும் மாம்ச பிண்டம் இருந்தால் போகிற அதில் பார்க்குற சக்தி வேலை செய்யணும் ஆ வயசா வயசாக மங்கிறது இல்லையா அது சக்தி குறையிறதுன்னு அர்த்தம் ஆக நிறத்தை பற்றி அறிவு கண்ணால் பெறுவதை போல ஒலியை பற்றி அறிவை காதால் நாம் பெறுவது போல மனத்தை பற்றி அறிவை மூக்கால் முகர்ந்து தெரிந்து கொள்வது போல சுவையை பற்றிய அறிவை நாக்கால் பெறுவது போல ஒரு பொருளினுடைய கடினத்தன்மை மிருதுத்தன்மையை தொட்டு பார்ப்பதால் அறிந்து கொள்வதைப் போல இங்கே என்ன பண்ணணும்னா மோட்சத்துக்கான ஞானம் விசாரத்தினாலதான் பிரமாணம்னு சொன்னா என்ன அர்த்தம் இப்போ நம்ம படிக்கிறோமே இந்த புஸ்தகம் இந்த புஸ்தகத்தில் சொல்லி இருக்கிற விஷயத்தை படிக்கிறதன் மூலம் நமக்கு அறிவு ஏற்படுறது உபனிஷத்தா இருக்கட்டும் பகவத்கீதையா நம்மை பற்றி ஆத்மாவை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் இதுதான் பேசும் அதனால தனியாக நான் ட்ரை பண்ணக்கூடாது கண்ணை மூடிண்டு ஏதோ ஒரு க கொடுக்குறீங்க கையில் அதோட நிறத்தை கண்டுபிடிங்க இதன் நிரம் என்ன அப்படின்னு யோசித்தா எப்படி கிடைக்கும் கிடைக்க அது மூலமாக நமக்கு ஒன்றும் அறிவு வராது அது மாதிரி நான் கண்ண முடின்ட்டு நான் யார் அப்படின்னா எப்படி தனியாக அறிவு வரும் அறிவு வராது ஆக நான் வந்து முக்தி அடையணும்னு சொன்னேன் திரும்ப திரும்ப முக்தியை பற்றி நான் பேசிகிட்டு இருக்க முடியாது தண்ணில் தான் இருத்த அதை மறந்துடக்கூடாது அதுக்கு பேர் சஸ்கிரு அவஸ்தானம் கொஞ்சம் இதே படிச்சுட்டே இருக்கணும் இல்லாட்டியும் புரியாது தன்னை பற்றி அறியாமையை நீக்கி தன்னில்தான் இருப்பது முக்தி அதான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் உயிர் வந்து உடம்புல இருந்து செத்து போன கிளம்பி போய் கடவுளை அடையிறத முக்தின்னு நம்ம எடுத்துக்கல இங்க இருக்கிற போதே உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்க நம்ம பழக்கத்தில் பார்க்குறோம் ஒருத்தருக்கு வியாதி வந்து எடுத்துன்னா என்ன சொல்கிறோம் வியாதி குணமாகணும் உங்களுக்கு ஸ்வஸ்தமாகணும் இல்லையா ஸ்வஸ்தமாகணும்னு நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம் கேட்டிருக்கீங்களோ ஸ்வஸ்தமாக சொஸ்தமாகணும் ஒத்தக்கொம்பை போட்டு ஒரு சாவை போட்டு ஒரு காலை போட்டு இசு போட்டுருவாங்க ஸ்வஸ்தமாகணும் சொத்துன்னு ஒன்று இருக்குது தெரியும் இல்லையா சொத்துன்னு வ சொத்துறோம் சொத்து நிறைய இருக்குது சொத்தே இல்லை அப்படிங்கிறது ஸ்வத்வங்கிறது தான் சொத்து தன்னுடையது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் தன்னுடையதுங்கிறதுக்கு பேர் அதுதான் தமிழில் இப்படி ஆகி சொத்துன்னு ஆயிருக்கு அது இந்த ஸ்வஸ்தங்கிறது ஸ்வஸ்தம் அதாவது எனக்கு ஏதாவது முழங்கால் வரி இருந்தால் என் ஞாபகம்னா எதில் இருக்கும் முழங்காலே இருக்கும் அப்போ எனக்கு நான் நான் எங்கிட்ட இல்லை நான் முழங்காலோடு சேர்ந்துவிட்டேன் அப்புறம் எனக்கு ஏதாவது கடன் தொல்லை இருந்ததுன்னு நான் பார்த்தாலும் அந்த கடன் தொல்லையவே நான் நினச்சிட்டுருப்பேன் எனக்கு நான் எங்கிட்ட இருக்க மாட்டேன் கடனே என் மனசில் ஞாபகம் இருக்கும் அப்படி எல்லாத்துலேயும் இருக்கிறது வியாதி வந்துட்டால் என்ன ஒரு சேங்க் இருக்குது வென் ஷூ ஃபிட்ஸ் ஷூ ஈஸ் ஃபர்காட்டன் கேட்டிருக்கீங்களோ ஷூ ஃபிட்டாயிடுச்சுன்னா காலுக்கு போட்டிருக்கிற ஷூ ஃபிட்டாயிடுச்சுன்னா ஷூ இருக்கிறது நமக்கு ஷூ போட்டுருக்கேன் ஷூ போட்டுருக்கேன் நினச்சிட்டு இருப்போம் எங்கேயா கோயிலுக்குள்ளே போடணுன்னா ஷூ போட்டிருக்கேன்னா உள்ளே வரலாமான்னு வேணால் கேட்பமாக ஷூ வந்து செருப்பு சரியாக பொருந்தலேன்னு வச்சுங்களோட அதையே உறுத்திக்கிட்டே இருக்கும் அப்போது ஷூ ஃபிட்டாயிடுச்சின்னா ஷூவை மறந்துற மாதிரி பாடி ஃபிட்டாயிடுச்சின்னு சொன்னால் பாடியை மறக்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும் இந்த புஸ்தெல்லாம் படித்தோம்னா பாடியவே நாம் இக்னோர் பண்ணிடும் இருந்தும் இல்லாத மாதிரி ஆயிடும் ஸ்வஸ்ததா ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பிடிச்சிருந்து கவலைப்பட்டு இருக்கோம் இல்லையா இல்லாட்டா கூட இழுத்து போட்டு கவலைப்படுறோம் இப்போ கவலைப்படுறது அப்போ மற்றதெல்லாம் கொஞ்சம் நேரம் சந்தோஷப்படுறது கொஞ்சம் நேரம் கவலைப்படுறது இப்படி எல்லாம் மனசு அதுலயும் இதுலேயும் போயிருக்கு அதுல இல்லாம எதுலேயும் இல்லாம விஷாம இருக்கும் அதுக்கு பேர் தான் எதுக்கு சொல்றேன் மோக்ஷரூபம் எனக்கு அடிக்கடி சந்தேகம் நம்ம சொல்றது இங்கே பேருக்கு சரியா புரியறதோன்னு அதனால சொல்றோம் ஆக தன்னை பற்றி அறியாமையை நீக்கி தன்னில்தான் இருத்தலே முக்தி என்று சொல்லப்படும் அத்வைத்த சித்தாந்தப்படி மற்ற சித்தாந்தப்படி என்ன கடவுளையெல்லாம் பூஜை பண்ணி உடம்ப விட்டு உயிர் செத்து போன அப்புறம் கிளம்பி அப்புறம் என்ன ஆகிடும் கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடும் அது சேருமா சேராதாங்கிறத இப்ப சொல்ல முடியாது இப்போ கேரண்டி கிடையாது நம்பி பண்ணு இறந்த பிறகு நீ கடவுள்கிட்ட போயிடுவ அப்புறம் மறுபடியும் இந்த உடம்பெல்லாம் எடுத்து எலியாவோ புலியாவோ கொசுவாவோ பன்றியாவோ கழுதியாவோ பிறக்காம நீ வந்து எப்போ இறைவனிடத்துலே இருப்ப கேட்கவும் ரொம்ப நல்லா இருக்கு நமக்கு வந்து வருங்கிற நம்பிக்கையோடு அதில் இருக்கணும் இங்கே அப்படி இல்லை இங்கே இருக்கிற போதே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இங்கேயே இப்போவே நான் என்னை பற்றிய தப்பான எண்ணங்களை நீக்கி சரியான எண்ணத்தை கொண்டு என்னில் தான் ஆமேவ்மேவ் ஆமப்த் மாணவ ஆமன் துஷையே ஆமேவே தியம் ந ஓ இதை மறந்துடக்கூடாது இதுக்கு என்ன வழின்னா என்னை பற்றி அறிந்து கொள்வது தான் எனக்கு வழி இப்போ நான் வந்து என்னை பற்றி அறியாமையை நீக்கி என்னில் நான் இருக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்னா ஏதாவது ஜபம் பண்ணுறதா ஓம் நமசிவாய சொன்னால் என்னை பற்றி அறியாமல் நீங்கி என்னில் நான் இருப்பேனா ஓன் இல்லை ஓம் நம சிவாயை சொன்னால் ஆமாட்டேன் ஓன் நமோ நாராயணாய அது எத்தனை ஜபம் பண்ணினாலும் எத்தனை யோகாசனம் பண்ணினாலும் என்ன பண்ணினாலும் வராது என்னை பற்றி அறிவால் தான் என்னை பற்றி அறிவால் தான் எனக்கு முக்தி அப்போ என்னை பற்றிய அறிவை எதனால் பெற முடியும் அப்படின்னு சொன்னால் இவர் விசாரம்ங்கிறார் விசாரம்னா குரு சாஸ்திரம் குரு சாஸ்திரத்தின் துணை இல்லாமல் விசாரம் ஈசி கொல்ட்டு என்ன பண்ணிருக்கோம் குரு சாஸ்திரம் துணை இல்லாமல் ஞானம் வராது இப்போ மூணு விஷயம் மோக்ஷத்துக்கு சாதனம் ஞானம் ஞானத்துக்கு சாதனம் என்ன ச விசாரம் அந்த விசாரத்துக்கு சாதனம் என்ன சாதன சதுஷ்டய சம்பத்தி சாதன சதுஷ்டய சம்பத்திக்கு சாதனம் என்ன நிஷ்காம தர்மானுஷ்டானம் நிஷ்காம தர்மானுஷ்டானத்துக்கு சாதனை என்ன சாஸ்திரத்தில் ஸ்ரத்த சாஸ்திரத்தில் ஸ்ரத்த வைக்கிறதுக்கு சாதனம் என்ன மனுஷன்மம் மனித பிறவி நம்முடைய சாஸ்திரங்களின் நம்பிக்கை அதன் மூலம் நாம் செய்யக்கூடிய கடமைகள் கர்மங்கள் அதை இறை அர்ப்பணமாக செஞ்சா நமக்கு சா சாதன சதுஷ்டயத்தை திரும்ப திரும்ப சொல்லிருக்க முடியாது போக்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆனால் சாதன சதுஷ்டய சம்பத்தி கிடைக்கும் அது கிடைச்சிதுன்னு சொன்னால் விசாரம் பண்ணலாம் விசாரம் பண்ணுறதுன்னா என்ன நடத்தும் குருக்கிட்ட போய் சாஸ்திரத்தை படிக்கலாம் சாஸ்திரத்தை படித்தா நமக்கு என்ன கிடைக்கும் நம்மை பற்றிய ஞானம் கிடைக்கும் நம்மை பற்றிய ஞானம் கிடைச்சா என்னாகும் நாம் நம்மிடத்துலேயே இருப்போம் அப்படின்னா என்ன நான் இன்பத்திலும் இருக்க மாட்டேன் துன்பத்திலும் இருக்க மாட்டேன் தூக்கத்தில் எப்படி நான் எதோடையும் சேராமல் இருக்கேனோ எதோடையும் சேராமல் என்ன நடத்தும் தூக்கத்தில் ஏதாவது தெரியறதா தூக்கத்தில் ஏதாவது தெரிய தூக்கத்தில் நம்ம எதோடையும் த இணைச்சிக்கல நம்ம உடம்போட மனசை நான் தூங்கின்னு இருக்கேன்னு கூட தெரியாது முழித்த பிறகுதான் நான் தூங்கினேன்னு தெரியும் அது மாதிரி தூக்கத்தில் எப்படி நமக்கு உடம்போட சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் ஆனால் நம்ம தண்ணில் தான் இருக்கோமா இல்லையா அதுதான் சுவாமி புரியலை தூங்க முடிகிறது முழித்த உடனே விசாரம் பண்ணி தெரிஞ்சிக்க வேண்டாமோ யோசிச்சு புரிஞ்சிக்க வேண்டாமோ அப்போ நான் வந்து உடம்போட சேர்ந்து இல்லை அது சந்தேகம் இல்லையே நான் உடம்போட தூக்கத்தில் உடம்போட சேர்ந்து இல்லை கனவு தூக்கம் அதனால் நான் மனசோடையும் சேர்ந்து இல்லை ஆனால் நான் இருந்தேன்னா இல்லையா இல்லைனா திரும்ப எப்படி வருவேன் ஆயினால் நான் இருந்தேன் அதை நீங்கள் ஜாக்கிரத அவஸ்தையில் புரிஞ்சுக்கணும் வேறு ஒன்றும் விழிப்பு நிலையில் புரிஞ்சுக்கணும் இதுக்கு பெருதான் தூங்காமல் தூங்கிறது தூங்காமல் தூங்கிறதுனா என்ன கிளாஸ் கேட்குற போது அறவுரையாக இப்படியே கேட்கறது அதுக்கு பேர் தான் தூங்காமல் தூங்குது வகுப்பில் மாத்திரம்தான் தூங்காமல் தூங்க முடியும் தூங்காமல் தூங்கிறதுங்கிறது வந்து யோகத்தில் வந்து சமாதினு சொல்கிறாங்க சமாதிக்கு போயிட்டோம்னா பார்க்குறதுக்கு வெளியில் பார்க்குறதுக்கு தூங்குற மாதிரி தெரியும் ஆனால் நம்ம தூங்காமல் தியானத்தில் இருக்கோம் அது ஒரு அர்த்தம் இங்கே அப்படின்னா எடுத்தோம்னா வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் எதோடையும் பற்று வைக்காமல் இருக்கும் அதுக்கு பேர் தான் தூங்கிறது நான் பண்ணுறேன் நான் இப்போ அபரோக்ஷானுபூதி க்ளாஸ் எடுத்துட்டுருக்கேன் ஆனால் அபரோக்ஷான க்ளாஸ் எடுத்தாலும் உண்மையிலே நான் ஒன்றும் க்ளாஸ் எடுக்கலை அப்படிங்கிற ஆழமான எண்ணத்தோடு நான் இருக்கேன்னு வச்சுங்களேன் அதுக்கு பேர் தான் பேர் தமிழ் சொல்ல சு இருக்கும் பதினோரா ஸ்லோகத்தில் உற்பத்தியே குரு சாஸ்திரம் ஞானம் ஏற்படாது ஏன் குரு சாஸ்திரத்தை விசாரம்னு சொல்கிறோம்னா குருக்கிட்ட போய் உட்கார்ந்து பண்ணுறது இதுக்கு பேர் இன்னொரு பாஷையில் சொன்னால் குரு சாஸ்திரத்தினோட துணையோட சிரவண மனநிதியாசனம் ஸ்ரவணம்னா அதனுடைய மையக்கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறது அப்புறம் நமக்கு ஏற்படுற சந்தேகத்தை போக்கிக்கிறது அப்புறம் ஆமாம்மா சரிதான்னு தெரிஞ்சின்ற பிறகு அந்த பழைய என்னதான் சொன்னாலும் நான் உடம்பு நான் இப்படி நம்முடைய இண்டிவிஜுவாலிட்டி போகாது அதை போக்கறதுக்கு தியானம் பண்ணுறது அப் திரும்ப திரும்ப படிக்கிறது இதுதான் வந்து அதுக்கு பேர் நிதித்தியாசனம் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் விசாரம் ஈக்குவல் டு என்ன சொன்னோம் குரு சாஸ்திரம் ஈக்குவல் டு கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் ஈக்குவல் டு ஞான இதுக்கு பேர் தான் என்ன யோகம் ஞானயோகம் தகுதியான மானவன் தகுதியான ஆசிரியரிடம் சென்று நீண்ட காலம் முறைப்படி பொறுமையாக படிப்பதற்கு பெயர்தான் ஞானயோகம் என்னெல்லாம் சொல்லுவோம் உயிரோடு இருக்கிற குரு யாரோ குரு வந்து ஒரு குரு யாருக்கோ யாரோ யாரோ யாரோ ஒரு குரு இருந்திருப்பார் அந்த குரு இறந்து போயிருப்பார் ஆனால் அவர் ரொம்ப பாப்புலராக இருந்திருப்பார் அவரை பத்தி நிறைய புஸ்தகெல்லாம் வரும் உடனே வந்து எனக்கு மற்றவங்கலாம் குருல அவர் தான் குரு இதில் வேற மானசீக குரு வேற எனக்கு இன்னும் அது புரிய மாட்டேங்கிறது மானசீக குரு மானசீக குருங்கிறாங்க மானசீக டாக்டர் யாராவது உண்டோ நம்மள்டே வந்து சொல்லுவாங்க நம்ம வந்து படிச்சிருப்போம் நம்ம பாடம் சொல்லியிருப்போம் அப்போ வந்து வந்து நீங்கள் தான் எனக்கு மா மானசீக குரு அப்படின்னு நான் நேரில் இருக்கேன்ப்பா என்ன மானசீக குருங்கிற கண்ணுக்கு முன்னாடி இருக்கேன் இல்லை நீங்கள் உங்களுக்கு குருன்னு சொன்னால் உங்களுக்கு எதாவது ஆகிடுமோன்னு எனக்கு ஒன்றும் ஆகாது நான் குரு இல்லைங்கிற ஞானத்தோடு தான் உட்காந்துட்டுருக்கேன் ரொம்ப கஷ்டம் அது அது இன்னமும் புதுசாக ஒரு வார்த்தை இந்த மானசீக குரு அப்போ அவங்களுக்கு வேறு யாரோ ஒரு குரு இருக்காங்க போல் இருக்கு அப்படியே என்னன்னு புரியாமல் டாக்டர் எப்படி இப்போ இப்போ ஏதோ ஒரு டாக்டர் ஃபேமஸாக இருந்தாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த டாக்டரை பற்றி நான் ஒரு புஸ்தகத்தில் படிக்கிறேன் படித்த உடனே நான் வந்து வைத்தியத்துக்கு போகிறேன் யார்கிட்ட அந்த டாக்டர்கிட்ட நோய் கூடுமா நோய் குறையுமா இப்போ உயிரோடு இருக்கிற டாக்டர்கிட்ட போய் சொல்லி கேட்டாலே நமக்கு நோய் நீங்க மாட்டேங்கிறது அப்படி இருக்கிற போது ஏதோ ஒரு டாக்டர் எப்போது இருந்த டாக்டர் ஃபேமஸ் டாக்டர்கிட்ட போய் நான் எப்படி ட்ரீட் பண்ணிக்க முடியும் அவர் அந்த காலத்தில் இருந்த பேஷண்ட்டுக்கு அவர் டாக்டர் இந்த காலத்தில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு இப்போ இருக்கிற டாக்டர் அது மாதிரி இப்போ இருக்கிற சம்சாரிகளுக்கு வழிகாட்டுறதுக்கு குரு இப்போ அவரும் சம்சாரி மாதிரியே இருக்கணும் அவரும் வந்து இல்லை அவங்க சம்சாரிகள்லாம் பார்த்தா பாவம் சாமி ரொம்ப கஷ்டப்படுறார் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்போது ஞாபகம் வச்சு லைவ் குரும்பார் குருநாதர் ஃப்ரம் ஏ லைவ் குரு அப்படின்பார் லைவ் குருக்கிட்ட போய் படிக்கணும்ப்பா ஏதோ ஒரு எங்கள் குருநாதரோட குருநாதர் எனக்கு எப்படி குருநாதர் டைரெக்டாக குருநாதர் முடியுமா அதுக்கு தான் நான் ஒரு வார்த்தையை வச்சுருக்கோம் பரமகுரு பரமேஷ்டி குரு பராபரகுரு அப்படின்லாம் வார்த்தையெல்லாம் வச்சுருக்கோம் அவர்கிட்ட நேரடியாக நான் படிக்கலை நான் படித்தது ஒரு சுவாமிகிட்ட படிக்கிறேன் அவரோட குரு எங்க நான் வாழ்கிற காலத்திலேயே வாழலாம் ரெண்டு குருமாரும் இருக்கலாம் இருந்தாலும் எனக்கு யார் குருன்னா இதுவரைதான் குரு எனக்கு இந்த பைப்பை திறந்தேன் தண்ணி வந்தது இருபத்தஞ்சி பைப்பு இருக்கு இருபத்தஞ்சி பைப் இருக்கு எல்லா பைப்லேயும் தண்ணி தான் வருது அது இஞ்சை பொறுத்துது எல்லா பைப்லேயும் தண்ணி வருது திறந்தா நான் ஒரு பைப்பை திறக்கிறேன் அந்த பைப்பில் திறந்தது பிளாஸ்டிக் பைப்பாக இருந்தே பித்தளை பைப்பாக இருந்தா தங்கத்திலே பைப் போட்டா என்ன எனக்கு வேண்டியது என்னது தண்ணீர் வேணும் ஆகையினால இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இதுலெல்லாம் குழப்பி வச்சுருக்காங்க எங்கள் குருநாதர் சொல்லுவார் ஒரு ஜோக் அதாவது இந்த ஒருத்தன் வந்து பூ சாவியை தொலைச்சுட்டான் வீட்டில் சாவியை தொலைச்சுட்டான் தொலைச்சதுக்கு பிறகு என்ன பண்ணுறது எப்படியா வீட்டுக்குள்ளே போய் போயாகணும் அதுக்கு அந்த காலத்துலலாம் இந்த காலத்தில் நம்ம கொடைக்கம்பியை போட்டு திறக்க அதை போட்டு திறக்க கண்டதெல்லாம் போட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற சாவி கொத்து இதுக்குன்னே வச்சுருப்பாங்க அந்த சாவி கொத்து பழைய சாவி கொத்தெல்லாம் எடுத்து அதெல்லாம் ஒன்று ஒன்றா திறந்து திறந்து பார்த்துட்டு கடை இதுக்கடையில் ஒரிஜினல் சாவி கிடச்சிடுச்சு எப்படியோ எப்படி கிடச்சதுலாம் கேட்காதிங்க எப்படியோ ஒரிஜினல் சாவி கிடச்சிடுச்சு இந்த ஒரிஜினல் சாவி போட்டு திறந்தா திறக்க மாட்டேங்குது ஏன்னா கண்ட கண்ட சாவியெல்லாம் போட்டதுனால ஒரிஜினல் சாவி திறக்க மாட்டேங்குது அது மாதிரி இது உங்களுக்கு உதாரணம் புரியுறதோ அதனால் கண்ட கண்ட புத்தகங்கள் எல்லாம் படித்து கண்ட எங்கேலாமோ போய் அது அது சரியாக நிம்மதியை கொடுக்காமல் போய் கடைசியில் என்னென்னா நம்ம வந்து ஒரேயே பாடம் சொல்லு இதுவும் புரியாது ஏன்னா ஏற்கனவே எல்லாம் ஒரே கன்ஃபியூஸ் கன்ஃபியூஸ்டாக இருக்கோமா அதனால் வந்து எனக்கு இப்போ எதை ஏற்றுக்கிறதுன்னு தெரியல நீ முடிவு பண்ணு அடிக்கடி நம்மள்டாம் சில கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்விகள் வாழ்க்கையில் என்ன தெரியுமா புல்லாங்குழல் ஊதுர கிருஷ்ணர் வீட்டில் வச்சுக்கலாமா என்ன கேள்விங்கிறீங்க புல்லாங்குழல் ஊதுற கிருஷ்ணர் வீட்டில் வச்சுக்கலாமா நடராஜர் வீட்டில் வச்சுக்கிட்டா வீடு ஆடி போயிடுமாமே இப்படிலாம் வந்து கேள்வி கேட்பாங்க நம்ம சொன்ன நம்ம கிட்ட கேட்கிறாங்கன்னு வச்சோங்களேன் புல்லாங்குழல் ஊதுற கிருஷ்ணர் வச்சுக்கலாமே வச்சுக்கலாமே அப்படின்னு ஏன் இல்லை பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாரு வச்சிங்கன்னா ஊதி போயிரும் யாரும் இப்படிலாம் கண்டுபிடிச்சாந்து இல்லை ஊதிருமாம் எப்படிலாம் இன்டர்பிர்டேஷன் பாருணும் அப்போ உடனே நம்ம என்ன சொல்கிறோம் இல்லை அதெல்லாம் வச்சுக்கலாம் நடராஜர் வச்சுக்கலாம் பழனி தண்டபாணியும் வச்சுக்கலாம் மொட்டையாண்டின்னு நினைக்காத பழனி தண்டபாணிக்கு உண்மையிலே உச்சி குடுமி இருக்குது எனக்கு தெரியும் மொட்டையாண்டி இல்லை அவர் இங்கே உச்சி குடுமி இருக்குது பிரம்மச்சாரி அவர் ஒன்றும் சன்னியாசி இல்லை பழனியா தண்டபாணி பிரம்மச்சாரி பூணல் போட்டிருக்கார் கௌபீனம் கட்டியிருக்கார் அவர் குடுமி உச்சி குடுமி இருக்குது கண்ணுக்கு தெரியுமா இப்படி பார்த்த மொட்டை தான் தெரியும் அது மேலே இப்படி ருத்ராட்சம் வேற போட்டிருக்கார் அவர் வீட்டில் இதெல்லாம் வச்சுக்கலாமான்னா வச்சுக்கோ ரொம்ப நல்லது உனக்கு ஞானம் கிடைக்கும் நீ ஞான பழமாக ஆயிடுவேன் கிருஷ்ணர் ஊதுன்னு ஆனந்த கீதம் வீட்டில் இசைக்கும் நடராஜமாரி நீங்கள் எல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் எப்போ பார்த்தாலும் ஆனந்தமாக தாண்டமாக ஆடிட்டுருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அப்படி சொல்ல விடாத ஆடி போயிடுவேன் போயிடுவேன் நான் வந்து இதெல்லாம் சொன்னேன் வச்சுக்கலாம்ப்பான்னு சொன்னால் வச்சுக்கூடாது நான் அவன் சொல்கிறானேன்னா அப்போ அவன் சொல்கிறத கேடு இல்லை எனக்கு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்கேன் குழப்பமாக இருக்குது சாமி எதை கேட்குறது தெரியல என்ன நீ முடிவு பண்ணுப்பா நான் சொல்கிறது தான் கேட்கணும் நான் உன்ட்ட முடியும் நான் சொல்கிறது தான் நீ கேட்டானும் நான் சொல்கிறது தான் நீ கேட்டானு நான் சொல்லுவா குத்தி குத்தியாக சொல்ல முடியும் அதுதான் நடக்க ஆனால் எதுக்கு சொல்கிறேன் சரியாக சொன்னால் கூட அந்த தப்பாக சொன்னதுன்னு அந்த சென்டிமெண்ட் பாருங்க பிரம்மதேவனே வந்தால் நீக்க முடியாது நிறைய பேருக்கு சென்டிமெண்ட் ஓவரா சென்டிமெண்ட்டை பிடிச்சிக்கிறது ஏதாவது பண்ணிக்கிறது பதிமூணா நம்பர்னா ஆகாது பதிமூணா நம்பர் ஏசுனாது பதிமூணா நாடு ஏதோ கதை சொல்கிறான் அதனால் வந்து பன்னெண்டு பன்னெண்டு பி பன்னெண்டு பதிமூணு நம்பரே கிடையாது அவங்க தேசத்தில் அப்படியே ஒன்று நம்ம ஊரில் வந்து நேமாலஜி நியூமராலஜி நெம்மாலஜி ஜெம்மாலஜி உறுப்படியாக சம்ஸ்கிருதத்தை படிக்கக்கூடாது சம்ஸ்கிருதத்தை கொலை பண்ணணும் எழுத்தெல்லாம் இது பண்ணி கடைசியில் என்ன ஆகணும் கடைசியில் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்ச பரம்பரையில் இப்படி தான்மா ஏன்னா அது இப்படி தான் அது இப்படி இல்லைன்னா சரியாது ஈஸ்வரன் அப்படின்னு a டபிள்யூஏர் வார்னு வருதான் அதனால பேரை வைக்கக்கூடாது ஒன்று யார் இங்கிலீஷில் எழுத சொன்னாய் அப்படிங்கன்னா வரேன் போறோம் நிறுத்திக்கிறேன் அதாவது விசாரேண அந்நா விசாரேண வினா அந்ந சாதனை ஞானம் ந உற்பத்தியே விசாரம் பண்ணாமல் குரு சாஸ்திரம் இல்லாமல் மற்ற சாதனங்களால் மற்ற சாதனம்னா என்ன கர்மம் உபாசனை போன்ற சாதனங்களால் ஞானம் ஏற்படாது அறிவு தோன்றாது தியானத்தினால அறிவு வராது சும்மா தனியாக தியானம் பண்ணிகிட்டு இருந்தால் அறிவு வராது ஜபத்தினால அறிவு வராது பூஜையினால அறிவு வராது கோடி கோடி ரூபாயாக தானம் பண்ணிட்டேன் ஞானம் வருமா அப்படின்னா எங்கிட்ட இருக்கிற அத்தனை ரூபாய் நான் தானம் பண்ணிவிட்டேன் எனக்கு ஞானம் வருமான வராது பேசாம ரூபாயை வச்சுக்கோ அளவாக தானம் பண்ணேன் தானம் பண்ணிவிட்டேன் எனக்கு ஞானம் வருமானு கேட்டால் யோ இது வரும் சாதன சதுஷ்டய சம்பத்தி வரும் ஆனால் ஞானம் வராது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க ஏன் இப்படி ஃபெனாட்டிக்கா இருக்கீங்க அப்படின்னு தயானு சொன்னார் வந்து சொல்றதிசம் சொன்னா நான் இருக்கேன் ஆக மாட்டேன் அப்படின் ஒன்னும் ஒன்னும் ரெண்டுங்கிறது இல்லை இல்ல அஞ்சுன்னு சொன்னா என்ன பண்ண முடியும் உண்மையே உண்மையு சொல்றோம் அதனால அந்நிய சாதனை ஞானம் ந மற்ற சாதனங்களால ஞானம் ஏற்படாது அதுக்கு உதாரணம் என்ன சொன்னார் பிரகாஷேன வினா கொச்சித்து பதார்த்த பானம் நபதி சப்ளை பண்ணிக்கணும் யா வெளிச்சம் இல்லாமல் பொருள் எப்படி விளங்காதோ அப்படி நேற்றுக்கு இதெல்லாம் நிறைய விளக்கியாச்சு இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஸ்லோகம் கொஞ்சம் சொல்லிவிட்டேன் பிரகாஷேன வினா எப்படி வெளிச்சம் இல்லாமல் பொருள்கள் விளங்காதோ அப்படி விசாரம் இல்லாமல் ஞானம் ஏற்படாது தாய்மாரி பாட்டுருக்கு கைவிளக்கின் பின்னே போய் காண்பார் போல் மெய் பின்னே போய் மெய் காண்பது என்னாலோ அப்படின்பார் விளக்கு பிடிச்சிட்டு எப்படி பொருளை பார்க்குறானோ அப்படி இந்த சாஸ்திரம்ங்கிற தீபம் சாஸ்திர வாக்கியார்த்த தீபேன்னு சாஸ்திர தீபத்தினால நமக்கு அந்த மெய்ப்பொருள் விளங்குகிறது இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மறுள் நீங்கி மாசறு காட்சி திருக்குறள் சரி இனி விசாரம் பண்ணலாம் அந்த விசாரத்தினுடைய தன்மை எத்தகையது என்பதை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார் கோகம் கதமிதம் ஜாத்தம் कोवा कर्तास्य கோ வா கத்திய விய உன कथमिदं க कर्तास्य सहा உதம் சார்ல வ விசார சோயமீதிஷான ஒரு பல்லவி மாதிரியே வருது நான் அஞ்சு ஸ்லோகத்துக்கு அதை நான் முதல்ல விளக்கி சொல்லிடுறேன் அந்த விசாரமானது இத்தகையதாகும் அந்த விசாரமானது இத்தகையதாகும் விசாரத்தை டைரக்டா ஆரம்பிச்சுட்டார் குரு கிட்ட போனதோ குரு கிட்ட கேள்வி கேட்டதோ அப்படிலாம் இல்லை இதை வந்து குரு கிட்ட கேட்கற மாதிரியும் நம்ம புரிஞ்சுக்கலாம் குருக்கிட்ட நம்ம கேட்குறதாகவும் குரு அதுக்கு வந்து பதில் சொல்கிறதாகவும் எல்லாம் வருத்தங்கள்லாம் வரப்போகிறது விவேக சுடாமணியில் இப்படி ஒரு ஸ்லோகம் அவன் வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சிஷ்யன் போய் சொல்லுவான் என் மனசில் ரொம்ப துன்பம் தாங்க முடியல நான் வந்து சம்சாரியாக கஷ்டப்படுறேன் சுவாமி என்னை காப்பாற்றுங்கோ அப்படின்னு சிஷ்யன் குருக்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுவான் குரு உடனே சொல்லுவார் அறியாமையினால் நீ வந்து முதல்ல சொல்வார் நீ வந்து முழுமையான பொருள் பரம்பொருள் நீ பூரணமானவன் ஆனால் உன்னை பற்றி உனக்கு தெரியலை உன்னை நீ போய் என்ன பண்ணிட்ட உடம்போட உன்னை சேர்த்துக்கிட்ட உடம்போடேன்னு சொல்ல மாட்ட ஆனால் நீ எது இல்லையோ அதோட உன்னை சேர்த்துக்கிட்ட அதனால் அதில் வர வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் உன்னோடதுன்னு நினைக்கிற அதை பிரித்து தெரிஞ்சுக்கிட்டா ஆத்மாவையும் அனாத்மாவையும் பகுத்தறிஞ்சோமானா அறிவாகிய நெருப்பு வந்து அறியாமையினுடைய செயலை எல்லாம் நீக்கி அறியாமையோட அறியாமையினுடைய விளைவை நீக்கிடும் அப்படின்னு சொல்ற அந்த ஸ்லோகம் இப்படி இருக்கு அக்ஞான யோகா பரமாத்மனஸ்தவ ஹியாத்ம பந்தஸ்தே வசம் தயோர் விவேகோதிதோதவன் அக்ஞான காரியம் பிரதேத் சமூலம் இப்படி சொன்ன உடனே சிஷ்யன் அந்த வார்த்தையெல்லாம் கேட்டுப்பான் அவர் என்ன சொல்லுவார் நீ பரமாத்மா உனக்கு அஜானத்தினால் வந்து இந்த அநாத்ம பந்தம் ஏற்பட்டது அதனால தான் உனக்கு சம்சாரம் வந்திருக்கு அதை பகுத்து அறிஞ்சையான அதனால் உண்டாகிற நெருப்பு அறிவு நெருப்பு என்ன பண்ணும் அறியாமையினுடைய விளைவோடு அறியாமையை சேர்த்து அழிச்சிடும் அப்படின்னு சொன்ன வார்த்தைகளெல்லாம் கேட்டுண்டு அந்த வார்த்தைகளையே கேள்வியாக வைப்போம் கோ நாமபந்த கதமேஷ ஆகத கதம் பிரதிஷ்டாஸ்ய கதம் விமோக்ஷ கோசாவனாத்மா பரமக்க ஆத்மா தயோர் விவேக கதமே ததுச்சியதாம் குரு சொன்ன வார்த்தையை வச்சுக்கிண்டே அதில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு இந்த நீங்கள் இத்தனை நீங்கள் வாட்டுக்கு வேர்ட்ஸாக சொல்கிறீங்க ஒரே சொற்களாக சொல்கிறீங்க அந்த சொற்களுக்கு எனக்கு அர்த்தம் புரியலை அந்த சொற்களை எல்லாம் நீங்கள் சொன்ன சொற்களை எல்லாம் நான் மனசில் வாங்கி விட்டேன் அந்த சொற்களை நான் இப்போது திரும்ப கேட்குறேன் ஒன்று ஒன்றுக்கும் எனக்கு நீங்கள் மீனிங் சொல்லணும் அப்படிம்மா கோநாம பந்தஹா இந்த பந்தம் எதனால் வந்தது சுவாமி கதமேஷ ஆகத்தஹா பந்தம் என்றால் என்ன கேள்வி பந்தம் என்றால் என்ன இது எப்படி வந்தது கதமேஷ ஆகத்தஹா கதம் பிரதிஷ்டாசிய எதனால் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப வேரூன்றி இருக்கு கதம் பிரதிஷ்டாஸ்ய கதம் விமோக்சகா இதுலேருந்து விடுபடுறது எப்படி கோசாவனாத்மா அனாத்மான சொன்னீங்களே அதுக்கு அது என்னது பரமஹ்க ஆத்மா பரமாத்மான்னு சொன்னீங்களே அது என்னது தயோர் விவேகா அதை எப்படி பகுத்தறியது கதம் தயோர் விவேக கதம் ஏத்தது உச்சியதாம் இதை சொல்லுங்க அது மாதிரி தான் இந்தியம் ஆகையினால குரு சிஷ்யனை காட்டாட்டாலும் நாம் அதெல்லாம் புரிஞ்சிக்கணும் சப்ளை பண்ணிக்கணும் ஏன்னா ஸ்ரீஹரிம் பரமானந்தம் அதை மறந்துடும் உபதேஷ்டாரம் உபதேஷ்டாரம் அந்த ஸ்லோகத்தை மறந்துடும் இங்கே பாக்கி ஸ்லோகத்தை மறந்தாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் அந்த மங்கள ஸ்லோகத்தையாவது மறக்காமல் இருந்தோம் ஸ்ரீஹரீம் பரமானந்தம் உபதேஷ்டாரம்னா யாரு குரு உபதேசிக்கின்ற வரையின்னு சொல்லியிருக்கு முதல் ஸ்லோகத்தில் ஆகையினால அதை சப்ளை பண்ணி அது பண்ணால் கடைசியிலையும் முடிகிற போது குருவை பற்றி சொல்லியிருக்கு ஆகையினால இதை சப்ளை பண்ணிக்கணும் இதேதோ நம்ம இந்த ஸ்லோகங்கள்லாம் எப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு திரும்ப சிந்தனை பண்ணுறதுக்கு இப்படிலாம் நிறைய நிறைய ஸ்லோகங்கள்லாம் அந்த காலத்தில் அனாயாசமாக வந்திருக்கு இப்போ ஒரு ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது ஆயாசமாக இருக்குது அப்போல்லாம் அனாயாசமாக அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் நிறைய இதோட ஊறி இருந்திருக்காங்க நல்ல ஸ்லோகங்கள்லாம் அனாயாசமா வருகிறது இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லிருக்கு இந்த விசார சுவயம் ஈதிருஷாங்கிறது எப்படி புரிஞ்ச அந்த அத் அந்த விசாரமானது இத்தகையதாகும் அந்த விசாரமானது இத்தகையதாகும் சஹா வீசாரா அயம் ஈதிருஷா சஹா விசாரா ஐயம் ஈதிருஷா அந்த விசாரமானது அந்த ஆராய்ச்சியானது இத்தகையதாகும் எத்தகையது பாருங்க கோஹம் கோஹம் கோஹம்னா என்ன கஹா அஹம் யார் நான் இப்படி மாற்றி போட்டோம் நான் யாரை மாற்றி போட்டிருக்கோம் கஹா அஹம் யார் நான் நீங்கள் மாற்றி போடுங்க நான் யார் கோஹம் நான் யார் நான் யாருங்கிறது ஒரு ஆராய்ச்சிக்கு விஷயம் நான் யாருங்கிறது என்னன்னு எனக்கு தெரியலை சில சமயம் நான் சந்தோஷமாக இருக்கேன் சில சமயம் துக்கமாக இருக்கேன் நான் ஏன் பிறந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இல்லாமல் இருந்தேனே அது ரொம்ப முக்கியம் இல்லையா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் இல்லை இல்லை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சுதந்திரம் வாங்கிச்சுன்னு சொல்கிறாங்க இந்த தேசம் அப்பெல்லாம் நான் பிறக்கவே இல்லை அப்போ வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தேன் இறந்த பிறகு நான் என்ன ஆவேன் இப்பவும் தினந்தோறும் தூங்கிடுறேனே அப்போ நான் எங்கே போகிறேன் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டா நமக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு நேரமே இல்லைங்கிறான் ஏ இது ரொம்ப முக்கியம்ப்பா உன்னை பற்றியே தெரியாமல் நீ ஊரில் விவகாரம் பண்ணிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் யாரும் கெடுக்க வேண்டும் தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானே தன்னை அறிந்து இன்பமுறை வெண்ணிலாவே எல்லாம் இது தன்னை அறியிறதுன்னா என்ன அர்த்தம் தன்னை அறியறதுக்கு தான் பெருசம்ஸ்கிருதத்தில் ஆத்ம ஜானம் ஆத்ம என்ன அர்த்தம் நான் ஆத் நான் யார் ஆத்மா ஆத்மானா என்னங்கிற கேள்விக்கும் நான் யாருங்கிற கேள்விக்கும் அர்த்தம் ஒன்றுதான் நான் யாருங்கிறது நேரடியா பதில் சொல்றது மாதிரி இருக்கு நான் யார் அப்படின்னு விசாரம் நான் யாருங்கிறது விசாரத்துக்கு விஷயம் இது இன்னும் பாஷை இன்னும் ஒரு டெக்னிக்கல் பாஷையில் போட்டா ஜீவ விசாரஹா நான் யாருங்கிறது ஜீவ விசாரம்னு நம்ம சொல்லுவோம் தனி ஒரு தனி ஒருவனை பற்றிய ஆராய்ச்சி நீ யாருங்கிறது இல்லை நீ யாருங்கிறத பற்றி நான் கேட்டால் அப்புறம் நான் எனக்கு எப்படி தெரியும் நான் யாருன்னு தெரிஞ்சுட்டால் நீ யாருங்கிறதும் எனக்கு புரிஞ்சு போயிடும் நான் யாருங்கிறது எனக்கு தெரிந்தால் நீ யாருங்கிறதும் எனக்கு புரியும் அது எப்படின்னு கேட்காதீங்க அது அப்புறம் புரியும் நம்ம படிக்க படிக்கவே புரியும் நான் யார் நீ யார் எல்லாம் யார் இத்தனை எல்லாம் யார் கதம் இதம் ஜத்தம் கோம் முடிச்சுட்டேன் கோம்னா என்னர்த்தம் நான் யார் விசாரத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் நான் யார்னு ஆராய்ச்சி பண்ணணும் இதம் கதம் ஜாத்தம் இதம்னா என்ன அர்த்தம் நான் அறியிற பொருள்கள் அறியிற பொருள்களெல்லாம் எல்லாம் அறியிறேனே இதெல்லாம் எப்படி வந்தது இதம் கதம் ஜாத்தம் இதம்னு சொன்னால் நான் வச்சுக்கணும் இன்க்ளூடிங் பாடி இந்த உடம்பு எப்படி வந்தது இந்த உலகம் எப்படி வந்தது உடல் முதலான உலகங்கள் எப்படி தோன்றின அஸ்ய கர்த்தா கஹா அஸ்ய கர்த்தா கஹா இதற்கு தலைவன் இதற்கு கர்த்தா யார் இதற்கு கர்த்தா யார் ஞாபக கர்த்தாங்கிறது சம்ஸ்கிருத சொல் என்ன மற்ற மதங்களையும் அவங்க யூஸ் பண்றாங்க கர்த்தாவேன்னு அதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுனாலும் நம்ம வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க அவ்வளோதான் கர்த்தான்னா கடவுளுங்கிறாங்க அஸ்ய கர்த்தா கஹா இதை படைத்தவன் யார் இது நிமித்த காரணம் கர்த்தாங்கிறது வந்து நிமித்த காரணம் இப்போ என்ன சொல்கிறோம் ஒரு ஒரு பொருளை பார்த்தா இந்த மைக்கை பார்த்தா இது என்னன்னு குழந்த கேட்கறதுன்னு நினச்சிக்கணும் இது என்ன இது யார் யார் உண்டாக்கினா உண்டாக்கினாங்க என்ன கேள்வி இது என்ன இது என்ன அப்புறம் இது யாரு உண்டாக்கினா எதுல இருந்து இதை உண்டு கூடாதா அதே மாதிரி தான் இங்கேயும் இது என்ன கதம் இதம் ஜாத்தம் இது எப்படி தோன்றியது இதை படைத்தவன் யார் அப்புறம் அடுத்தது உபாதானம் கிம் உபாதானம் கிம் இதுக்கு கச்சா பொருள் என்ன எங்கேருந்து எல்லாம் மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த ஸ்பேஸோட மெட்டீரியல் எங்கிருந்து வந்தது ஏர் ஸ்பேஸ் இருக்குது பஞ்ச ஃபைவ் எலிமெண்ட்ஸுங்கிறாங்க பஞ்ச பூதங்கள் இந்த ஆகாசம் எதுலேருந்து உண்டு பண்ணப்பட்டது இதில் சுத்துற காத்து எதுலேருந்து வந்தது இதில் இருக்கிற நெருப்பு எப்படி வந்தது எதை எதுலேருந்து நெருப்பை உண்டு பண்ணாங்க அப்படிலாம் கேள்வி ஆஹ உபாதானம் கிம் உபாதானம்னா இங்க மெட்டீரியல் காஸ் சம்ஸ்கிருதத்தில் இது பேர் உபாதான காரணம் அதாவது இதை உருவாக்கின ஆள் நிமித்த காரணம் அறிவு காரணம் இன்டெலிஜென்ட் காசு இது மெட்டீரியல் ஏதோ ஒரு மெட்டீரியல் இருந்து உண்டு பண்ணப்பட்டிருக்கு அது உபாதான காரணம் இப்போ எத்தனை கேள்வி பாருங்க கோஹம் கதம் இதம் ஜாத்தம் இதம் கதம் ஜாத்தம் அஸ்ய கர்த்தா கபாதானம் கிம் உபாதானம் கிம் அி அஸ்தி எல்லாம் அதில் சேர்த்துக்கணும் அதில் இன்னொன்று இருக்கு அந்த வா இருக்கு அதில் வானு முதல் ஸ்லோகத்தில் ஒரு வா இருக்கு அப்புறம் வித்தியத்தை ஏதாவது சேர்த்துக்கணும் அகம் கஹா இதம் கதம் ஜாத்தம் அஸ்ய கர்த்தா கஹா வித்தியத்தேவா இருக்கானா இல்லையா இந்த உலகத்தை படைத்தவன் ஒருவன் இருக்கிறானா இல்லையா கடவுள் இருக்கிறாரா இல்லையா எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கு பாருங்க அன்னையிலேருந்து இது வரைக்கும் நிறைய புஸ்தகத்தில் இருக்கு நம்ம சாஸ்திரங்களில் ஏற்கனவே காலங்காலமாக இருக்கு உபநிஷத்தில் ஒரு மந்திரம் கடவுள் இல்லை என்பவன் தன்னையே இல்லை என்று சொன்னவனாகிறான் கடவுள் இல்லை என்பவன் தன்னையே இல்லை என்று சொன்னவனாகிறான் கடவுள் இருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்பவன் தன்னையே கடவுளாக உணர்கிறான் தன்னையே கடவுளாக உணர்கிறான் இது என்ன அழகான ஸ்டேட்மெண்ட் நிறைய பேர் படிக்காதனால தெரியாது அசன்பவதி அசத் பிரம்மே திவேதேத் அஸ்தி பிரம்மே திச்சேத் தத்தோவிது இதுதான் அந்த மந்திரம் உபாதானம் கிம் அஸ்தி கிம் அஸ்தி ஈகன்னா இவ்வாழ்க்கையில் அர்த்தம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் நான் யார் இது எப்படி தோன்றியது இதை படைத்தவன் இருக்கிறானா இல்லையா இதற்கு படை இருக்கிறான்னா அவன் எந்த பொருளை கொண்டு இதனை எல்லாம் படைத்தான் இப்போ விஷயமாச்சு கோபம் கதம் இது ஜாத்தம் கோபாகர்த்தாச வித்தியதே உபாதானம் கிம் இகன்னா இவ்வுலக வாழ்க்கையில் நமது வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோமே இந்த வாழ்க்கையில் இப்போ விசாரத்துக்கு சப்ஜெக்ட் என்னதுன்னா ஆராய்ச்சிக்கு பொருள் என்னது அப்படின்னு கேட்டா இந்த நாலு பொருள் தான் உரியது இந்த நாலு பொருளை ஆராய்ச்சி பண்ணி இந்த நாலு பொருளை பற்றின அறிவை நாம பெற்றோமே நமக்கு என்ன கிடைக்கும் தன்னை பற்றி அறியாமை நீங்கி தன்னில்தான் இருப்போம் அது மாத்திரம் இல்லை நாமே அனைத்தும் என்பதை உணருவோம் கைவல்லிய உபநிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரம் என்ன சொல்லுகிறது எல்லாம் என்னிடத்திலிருந்தே தோன்றுகின்றன என்னிடத்திலேயே நிலை பெற்றிருக்கின்றன அனைத்தும் என்னிடத்திலேயே ஒடுங்குகின்றன இவை அனைத்திற்கும் ஆதாரமான இரண்டற்ற மெய்ப்பொருள் நான் மையேவ சகலம் ஜாத்தம் மைய சர்வம் பிரதிஷ்டிதம் மைய சர்வம் லயம் யாத்தி தத் பிரம்மாத்வயம் அஸ்மியம் எனக்கு பிடிக்காதவங்களும் நான் தான் எனக்கு பிடிச்சவங்களும் நான் தான் அவங்களுக்கு நான் பிடிக்கலன்னாலும் அவங்களும் நானும் ஒன்று அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னாலும் நானும் அவங்களும் ஒன்றுதான் பிடிச்சிருக்கு பிடிக்காதுங்கிறது தான் சம்சாரம் ஆனால் ரெண்டு பேரும் பிரிக்க முடியாமல் ஒன்று தான் எல்லாரும் ரெண்டு பேர் சொல்கிற ஒரு வார்த்தைக்கு சொன்ன நம்ம யாரையும் பிரிக்க முடியாது உதாரணம் என்ன ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லிகிட்டே இருக்கணும் திரை இருக்குது பஞ்சதியில் சித்திரதீபம்னு வந்தது திரை இருக்குது திரையில் சினிமா பார்க்குறோம் ஒரே வீட்டில் ஒன்று இருக்குது எல்லார் வீட்லையும் ஒரு பெட்டி இருக்குது சில பேர் இடியட் பாக்ஸுங்கிறாங்க அதுக்கு நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது எல்லாம் கலந்து தான் இருக்குது ஒரு ஸ்க்ரீன் தான் இருக்குது எத்தனை சேனல் இருக்குது ஒரு சேனலை போட்டால் புலி வருது கரடி வருது சிங்கம் வருது இன்னொன்று போட்டால் வாட்ரு கடியில் இருக்கிறதெல்லாம் தெரியுது ஒன்று நெருப்பு பிடிச்சிருக்கு இத்தனை பண்ணி நெருப்பு எரியுதா டிவி எரியுதா நனைஞ்சு போகுதா அத்தனையும் ஸ்க்ரீனில் வந்து போகுது அதில் எத்தனை பேர் வராங்க ஆனால் அத்தனைக்கு ஆதாரம் என்னது ஒரே ஸ்கிரீன் தான் ஆதாரம் ஒரு டிவி சேனலுக்கு இன்னொரு டிவி சேனலுக்கு ஆகாது சண்டை ஆனா அதுலதான் வரும் ரெண்டும் இல்லையா டிவி சேனலுக்காரங்க இன்னொரு டிவி சேனலுக்கு அவன் இதுல சொன்னதெல்லாம் மாத்தி சொல்லுவான் இவன் ஆனா ஒரே ஸ்கிரீன் தான் வரும் இப்ப இதுல என்ன தெரியறதுன்னா அத்தனைக்கும் ஆதாரம் ஒன்றே அது புரியாம எல்லாம் நீ வேற நான் வேறேன்னு சொல்லி ஒரே சண்டை சச்சரவு என்ன பண்ணுறது ஆஹா எல்லாத்துக்கும் ஆதாரம் இந்த ஸ்க்ரீனை மறக்கக்கூடாது நீங்கள் அங்கே ப்ரொஜெக்டர் அங்கே இருக்குன்னெலாம் சொல்லக்கூடாது அங்கே இருக்குது ரிலே பண்ணுறான் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அதெல்லாம் சொல்லாதீங்க நமக்கு உதாரணத்தில் எந்த அம்சம் எடுத்துக்கணும் ஒரு ஆதாரத்தில் எல்லாம் இருக்குது அப்படின்னு அந்த காலத்தில் பெரிய ஸ்க்ரீன் போய் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ வீட்டுக்குள்ளே பதினாறு இன்ச்சோ எத்தனையோ இன்ச்சு வச்சு அதை மாற்றி மாற்றி போட்டு போட்டு அதெல்லாம் தேஞ்சு கை தேஞ்சு ம் பாஸ் பண்ணி உம்மையை சொல்லிவிட்டார் இனிமே பாருங்க ஆரம்பிக்கிறது ஏதித் ூத்தே நாணே கஷித் விச்சாரோமீச அகம்ன தேகா இந்த விசார சுவயம் எதிராக அந்தமாதிரி சொல்லிட்டு இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிவிட்டே சொல்லுவேன் என்ன பண்ணுறது மறந்து போயிடுமோ எல்லாருக்குன்ட்டு ஆகா அந்த விசாரம் இத்தகையது அப்படிங்கிறார் விசாரத்தை இப்படி சொல்கிறார் சாஸ்திரத்தில் இப்படிலாம் சொல்லியிருக்குன்னு அர்த்தம் அதுதான் விஷயம் இப்போ பாடம் பாருங்கள் கோகம்ங்கிறதுக்கு பதில் நான் யார் அப்படிங்கிறதுக்கு பதில் என்னன்னா நான் உடலல்ல அப்போ இது என்னதுன்னா பூத கணகா அப்போ ஒவ்வொரு உடம்பும் என்னது பூத கணங்கள் நீங்கள் எல்லாரும் நான் மாத்திர என்ன என்ன இந்த உடம்பும் பூத கணம்தான் பஞ்சபூத கணம் ஃபைவ் எலிமெண்ட்ஸ் என்ன சொல்றது எல்லாம் மாடிஃபிகேஷன் என்னது அஞ்சு விதமான பஞ்ச இது பேர் பாஞ்ச பௌத்திக பேர் भौतिक शरीरम, भौतिकम சரீரம் பௌத்திகம்ங்கிறது பூதங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது பூத்தேபியா ஜாத்தம் பௌத்திகம் பூதங்கள்லேருந்து தோன்றுனது பூதம்னா ஞாபகம் வச்சுக்கணும் பூதம்னா பேய் பிசாச்சி பூதம் அந்த மாதிரி பூதம் இல்லை பூதம்னு சொன்னால் என்ன சொல்கிறது இங்கிலீஷில் எலிமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோமே இதெல்லாம் தான் ஐம்பூதங்கள் தமிழ்லேயும் ஐம்பூதங்கள் தான் தமிழில் வேற ஏதாவது பூதம்ங்கிறதுக்கு வேற சொல்லு தமிழில் இல்லை ஐம்பூதங்கள் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகின்லாம் சொல்கிறோம் இல்லையா பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி அப்படின்னு பாட்டு இருக்கு திருவாசகத்தில் ஆஹ அகம் ந தேகா நான் இந்த தேகம் அல்ல ஏன் இதுக்கு தேகம்னு பேர்னு கேட்டால் இது உள்ளுக்குள்ளேயும் எரிஞ்சுன்ருக்கான் இதில் வந்து டெம்பரேச்சர் இருக்கா இல்லையா இருக்குது ஆனால் தகனம் தகனம்னா என்ன அர்த்தம் எரியறது உடம்பு எரியறது அப்புறம் மனசு வயிறு எரியறதுன்னு ஒன்று இருக்குது அப்புறம் மனசு எரியறது எல்லாம் உடம்பு இதெல்லாம் ஓயாம எரிஞ்சுட்டு உள்ளே போடுற சாப்பாடெல்லாம் என்னாகிறது எரிஞ்சுன்டே இருக்கு எரியிறது ஆஹா இந்த உடம்புக்குள்ளே என்ன இருக்குது ஆகாஷம் இருக்கா இல்லையா எல்லாம் காது ஓட்டக்குள்ளே என்ன இருக்குது ஆகாசம் இருக்குது மூக்குக்குள்ளே ஆகாஷம் இருக்குது வயிற்றுக்குள்ளே ஆகாஷம் இருக்குது உடம்பே ஆகாசத்தில் இருக்குது ஆகாசத்தில் உடம்புக்குள்ளே ஆகாசம் இருக்குது ஆகாசமும் உடம்புல ஆகாசத்தில் தான் உடம்பு இருக்குது தானே உடம்பு இருக்குது ஸ்பேஸ் இருக்குது அப்புறம் அது மாத்திரம் இல்லை இதில் வந்து காற்று இருக்கா இல்லையா சந்தேகமாக இல்லைன்னா ஆள் ஆள் ஆள் இருக்க முடியாது அதனால போ மூச்சு காற்று போயிட்டு வந்துகிட்டே இருக்குது காற்று இருக்குது தண்ணீர் இருக்கா இல்லையான்னா நிறைய இதுதான் இருக்கு ஆகையினால உடம்புல ரத்தம் இதெல்லாம் இருக்குது நம்ம உடம்புக்குள்ள வாட்டர் கண்டன்ட் இருக்குது நிறைய வேற தண்ணியை குடிச்சுகிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலில் என்ன வைக்கிறாங்க சிலிண்டர் தானே வைக்கிறாங்க மூக்கு எதோ எதோ எடுத்துன்னா காற்று மூச்சு சரியாக சுவாசிக்க முடியலன்னா உள்ளே விட்டுடுறாங்க மூக்குக்குள்ளே எதை போட்டு விட்டு விடுறாங்க அப்புறம் அடுத்தது என்னது ஆகாசம் வாயு அக்னின்னு சொல்லிட்டேன் டெம்பரேச்சர் அப்புறம் வந்து ஜல தத்துவம் இருக்குது அப்புறம் இந்த எலும்பெல்லாம் பிருத்திவி தவம் எல்லாம் நிறைய சொல்லுவாங்க அன்னமயமே பிருத்திவி தத்துவம் பாங்க அண்ணன் பிருத்திவியிலே இதிலேயே அஞ்சும் இருக்குது எல்லாம் அஞ்சும் கலந்து தான் பிராணன வாயு தத்துவம் மனசு ஜல தத்துவம் அப்புறம் வந்து அறிவு புத்தி வந்து விஜானம் வந்து அக்னி தத்துவம் அப்புறம் ஆனந்தம் வந்து ஆகாசத்துவம் ஆனந்தமயம் ஆகாச தத்துவம் தான் நான் அதெல்லாம் இப்போ சொல்லலை ஏன்னா அப்புறம் பழைய அன்னமயத்திலேருந்து ஆரம்பிக்கணும் நான் அதெல்லாம் இப்போ இல்லை இங்கே முதல்ல என்னென்னா தேகஹா அதுக்கு ஆரம்பித்தேன் தேகஹான்னா எரிக்கிறது கடைசியில் இந்த உடம்பு என்ன பண்ண போகிறாங்க ஒன்று எரிக்க போகிறாங்க இல்லாட்டி புதைக்க போகிறாங்க ஒன்றும் மண்ணுக்குள்ளே போக போகிறது இல்லாட்டி நெருப்புக்கு கொடுக்க போகிறோம் ஆக இது ஓயாத எரிகிறது கடைசியில் தகனம் செய்யப்படுகிறது அதனால் இதுக்கு பேர் என்னதுன்னா தேஹஹா தேகாங்கிறது தஹ் அதுலேருந்து வந்தது அதனால தேகஹா எரியறதுன்னு அர்த்தம் பூத கணகா இப்படி போட்டுக்கணும் நான் உடல் அல்ல உடல் பஞ்சபூத கூட்டங்கள் இல்லாட்டி இப்படி போடணும் நான் பூத கணங்களாகிய பஞ்சபூத கூட்டங்களாகிய உடல் அல்ல நான் பஞ்சபூத கூட்டங்களாகிய உடல் அல்ல அடுத்தது என்னதுன்னா இந்த உடல்னு நான்ங்கிறது நிறைய பேருக்கு சுபாவமாக என்ன இருக்குது நமக்கு எல்லாருக்குமே என்ன தோணும் அந்த கைவல்ல ஒரு பாட்டு வரும் அவர் சொல்வார் தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன் உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேனே அப்படின்பர் குருக்கிட்ட போய் கேட்டிருக்கான் இவர் என்ன சொல்லுவார் நீ நிம்மதியாக இருக்கணும்னா என்னென்னா உன்னை நீ தெரிஞ்சுக்கணும் தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் தனக்கு ஆதார தலைவன் கடவுள் ஆதார தலைவனையும் கண்டானேல் பின்னை அத்தலைவன் தானாய் பிறகு என்னவா அந்த தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன் பிறப்பெல்லாம் போய்டும் ஆகவே தேர்ஃபோர் உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை உன்னை நீ தெரிஞ்சின்றானா உனக்கு ஒரு கேடுதலும் வராது உன்னை தெரிஞ்சுட்டா உனக்கு தலைவனை தெரிஞ்சுப்பே அப்புறம் அந்த தலைவனும் நீயும் ஒன்றுன்னு தெரிஞ்சுப்ப ஆகையினால பிறப்பு தீர்வன் ஞாபகம் சம்சாரம் போகும் உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடுமில்லை என்னை நீ என்னை கேட்ட இல்லை நான் சும்மா நானாக வந்து உங்ககிட்ட சொல்லலை என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேனே அப்படின்னு உடனே சிஷியன் ரொம்ப அறிவுபூர்வமாக குருவை மடக்கிறோன்னு நினச்சிட்டு ஒரு கேள்வி கேட்பான் என்னைத்தான் ஜடனா எண்ணியோ சொன்னீர் ஐயா நான் என்ன ஜடமா இங்கே இருக்கிற மைக்கு செட்டு இது மாதிரி சாமானா அதுக்குத்தான் தெரியாது அதை பற்றி அது ரெண்டு பாடம் வேறு என்னைத்தான் அசடனா எண்ணியோ சொன்னீர் ஐயா அது எனக்கு இந்த பாடம் திருப்தி இல்லை என்னைத்தான் ஜடனா எண்ணியோ சொன்னீர் ஐயா என்ன நான் என்ன ஜட அறிவற்ற மரம் மாட்ட மாறியா தன்னைத்தான் அறியாமந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ தன்னைத்தான் தெரிஞ்சுக்காத ஒருத்தன் இருப்பான் எல்லாருக்கும் தெரியறது நான் தான் அஞ்சரை அடி வயிறோம் எண்பத்தஞ்சு கிலோ இருக்கேன்னு ஐஎம் சோன் சோன் நீங்க ஏதாவது பயோடேட்டா கொடுனா இருக்கிறது இல்லை அதெல்லாம் சேர்த்து வச்சு எழுதி எல்லாத்தையும் கொடுத்துடுவோம் தன்னைத்தான் அறியாமந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ பின்னைத்தான் அவர்கள் பிறந்து இறந்து உழலுவானேன் நினைத்தான் நம்பினேற்கு நிர்ணயம் அருள்வீரே அப்படின்னு நிறைய பாட்டு போயிட்டே இருக்கும் அவர் சொல்லுவார் நீ யாருன்னு நினச்சிட்டு இருக்க இந்த உடம்பா நீ அப்படின்னு கேள்வி கேட்பார் உடம்பா நீ நான் நினச்சின்னு இருக்கிற நம்ம எல்லாேருக்கும் நம்மளை பற்றின ஞானம் இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன ஞானம்னா உடம்பு நான்கிற எண்ணம் தான் இருக்கே தவிர உடம்புக்கு வேறான நான்கிற எண்ணம் நமக்கு இல்லை வேதாந்தம் படித்த இந்த கதை நான் இடையில அதை சேர்த்துவேன் எத்தனை முறைதான் கற்கினும் கேட்கினும் என் இதயம் ஒடுங்கவில்லை எனும் அகந்தைதான் எள்ளளவும் மாறவில்லை யாதெனும் சித்தமிசை அபிமானம் குடிகொண்டது அப்படின்னு தாய்மான் சொல்லியிருக்கார் நம்ம இல்லை ஆனால் என்ன நான் உடம்புங்கிறது கிடையாது நாகம் பூதகணோ தேகா அகம் பூதகணா தேகா ந அஸ்மி என்ன போது என்னது பொருள் உடம்பா கேட்டால் உடம்பு இல்லை ஐ ஹாவ் பாடி ஐ ஆம் நாட் பாடி அவ்வளோதான் இங்கிலீஷில் சொன்னால் ரொம்ப புரியுறதுங்கிறான் ஏதோ ஒரு பாஷையில் சொல்லிவிடுவோம் ஐ ஹாவ் பாடி ஐ எம் நாட் பாடி நான் உடலை உடையவனாக இருக்கிறேன் நான் உடல் அல்ல அதுக்கு தான் பகவத்கீதையில் ஒரு உதாரணமும் சொல்லப்பட்டுருக்கு உடலுக்கு உடை எப்படி ஆடையோ அப்படி உயிருக்கு உடல் ஆடை உடலுக்கு உடை எப்படி ஆடையோ அப்படி உயிருக்கு உடல் ஆடை டிரெஸ் தான் வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விகாய ஜீர்ணி அந்யானி செய்யாத்தி நவானி தேஹி அதனால எப்படி கிழிஞ்ச துணியெல்லாம் தூக்கி எறிஞ்சுட்டு புது துணியை உடுத்திக்கிறோமோ அப்படி இந்த கிழிஞ்ச உடம்ப நாளானால் என்னது டயாபட்டிஸு பிபி எல்லாம் ஒன்று ஒன்றுமா உள்ளுக்குள்ள எல்லாம் தகராறு பண்ண ஆரம்பிச்சு விடுவேன் அப்புறம் கடைசியில் என்ன இதெல்லாம் எப்படி இல்லாமல் தைச்சி பை பாஸ் சர்ஜரி பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிலாம் பண்ணி என்னென்னா டிவியை பார்த்துட்டு அரெக்டாக ஆகிடுச்சின்னா இன்னொருத்தனை புகார் சொல்லின்ட்டு இருக்கிறதுக்காக இந்த உடம்பை காப்பாற்றுறோம் இல்லை இந்த உடம்பை காப்பாற்றுறதுக்கு என்ன லட்சியம் உடம்பை காப்பாற்றுறதுக்கு உடம்பின் உடம்பாரழியின் உயிராரழிவர் திடம்படம் இஞானமும் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அது என்ன சொன்ன உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு ஒரு பொருள் கண்டேன் உடம்பின் உள்ளே கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் உடம்பு நான் சில பேர் நினைக்கிறாங்க அது இல்ல நமக்கு சாதாரணமாக இந்த போ சாஸ்திரங்கள்லாம் படிக்கலைன்னா நமக்கு என்ன தோணும் நான்கிறது இந்த உடம்பு தான் பொண்ணா பிறந்து படாத பாடுபடுறேன் சுவாமி ஆனால் பிறந்திருக்கலாம் அப்படின்னு எல்லாம் இக்கறைக்கு அக்கறை பச்சை தான் வந்து எப்படி வேணாலும் சொன்ன ஆரம்பிச்சுக்க என்ன அடித்தோம் நான் உடம்பு தானே உடம்போடு தானே நம்மளை சேர்த்துன்னு கஷ்டப்படுறோம் நானா ஆதிக்கம் எதை பேஸ் பண்ணுது உடம்ப இது பண்ண அடுத்தது என்னன்னா சில பேர் என்ன சொல்றாங்களா இல்லை இல்லை இதில் பார்க்கற சக்தி கேட்குற சக்தி அதுதான் நான் இந்திரிய கணங்கள் அதை தான் இங்கே சொல்றாரு அடுத்து ததா அப்படியே அக்ஷகணாச்சன அகம் அஸ்மி அக்ஷகணம் அக்ஷம்னா இந்திரியங்கள் இந்திரியங்கள்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் அக்கணம்னா அது ஒரு கூட்டம் என்னது கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் நெய்வாய் கண் மூக்கு செவி அதுவும் நான் அல்ல இந்திரியங்களும் தேகம் பிராணம் அப்பி இந்திரியாண்ய பிச்சலாம் புத்திம் சூன்யம் அடுத்து சொல்ல மாட்டேன் உங்களுக்கு என்னன்னு தெரியும் ஸ்லோகம் தெரிஞ்சால் தெரியும் அஹ தேகம் பிரணம் அப்படி சில பேர் நினைக்கிறாங்க ஒரு ஒருத்தரும் ஒன்று ஒன்று ஆத்மா நினைக்கிறாங்க அஹம் இதற்கு வேறானவன் நான் ஐ ஹாவ் சென்ஸ் ஆர்கன்ஸ் ஐ எம் நாட் சென்ஸ் ஆர்கன்ஸ் சிம்பிளா ஐ ஹாவ் மணி I have cow... நான் ஏன் நான் I have ஐ ஹாவ் டாங்கு சொல்லலை ஐ ஹாவ் கவு ஐ ஆம் நாட் கவு ஐ ஹாவ் டாக் ஐ ஆம் நாட் டாக் அது மாதிரி I have body, I am not body. I have sense organs, I am not sense organs. கரெக்டாக இருக்கா இது ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும் I ஹேவ்ங்கிறது ரொம்ப முக்கியம் நானே அது கிடையாது ஐ ஹாவ் ஸ்பெக்டக்கள்ஸ் ஐ எம் நாட் ஸ்பெக்டக்கள் அதேதான் திரும்ப திரும்ப இதை இப்படியே யோசிச்சுட்டே இருக்கணும் ஐ ஹாவ் ஐஸ் ஐ எம் நாட் ஐ திரும்ப திரும்ப இது மனசுக்குள்ள போயிட்டே இருக்கணும் ஏதத் விலட்சணா கஷ்டித்து இதற்கு வேறான ஒருவனாக நான் இருக்கிறேன் அது என்னன்னு சொல்லலை இதற்கு வேறான ஒருவனாக நான் இருக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு லெசன் என்ன இதில் தலாக் மாதிரி உடம்பு தலாக் இந்திரியங்கள் தலாக் அப்புறம் அடுத்தது என்னது மைண்டு தலாக் ஆனால் அதில் மனசை பற்றி இப்போ இங்கே இதில் போடலை நீங்கள் அதையும் சப்ளை பண்ணிக்கணும் அதாவது அந்தர் இந்திரியம் மனஷ்டானி இந்திரியாணி அப்படின்னு கீதையில் சொன்னதுனால நீங்கள் அதையும் சேர்த்துக்கணும் ஐ ஹாவ் மைண்ட் ஐ ஹம் நாட் மைண்ட் தேர்ஸ் டோன்ட் மைண்ட் நான் மனதை உடையவனாக இருக்கிறேன் மனம் நான் அல்ல எனவே எதையும் ரொம்ப அதிக அதிகமாக அளவுக்கு மீறி போட்டு குழப்பிக்காதேப்பா டென்ஷன் ஆகாத சனி பேரில் குற்றம் சாத்தாது என்னத்துக்கு சனியும் ராகுவையும் திட்டுருக்கீங்க அவங்க ஏன் வந்து என்னை படுத்துகிறாங்க நான் பண்ண கருமான் அப்புறம் என்ன சொல்லணும் கடைசியில் அங்கேயும் நம்ம என்ன சொல்லுவோம் அதெல்லாம் பின்னால் இருக்குது பாடம் நான் ஏதோ செயல் புரிஞ்ச நான் செயல் புரியலை செயல் என்னை சார்ந்திருந்ததுன்னு சொல்லுவோம் அதெல்லாம் அப்புறம் பா நான் இப்போ இங்கே இப்போ பாடம் என்னது உடல் நான் அல்ல இந்திரியங்கள் நான் அல்ல புறத்தில் இருக்கும் இந்திரியங்களும் நான் அல்ல அகத்தில் இருக்கும் இந்திரியங்களும் நான் அல்ல நான் இவைகளுக்கு வேறானவன் ஓம் ஈஸ்வரோ குரு மூர்த்தி பேத வியோமத்யாப்த தேகாய தட்சிணாமூர்த்தஜே நமஹ ஐயனே எனதுள்ளேனென்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் கிருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி परापरमे ओम पर ओं शातिशाशा हरि ओम आदि ओं आदिगुनानाथस्वामी